வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்திச் சேவை ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி அதிமுகவினர் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் முதல்வர் பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இருவரும் பங்கேற்றனர் தமிழ் வானொலிகளில் ஒலிபரப்பப்படும் ஹிந்தி நிகழ்ச்சிகள் மூலம் ஹிந்தி மொழியின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது அதை உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை இயங்க உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நகலை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது காவிரி பிரச்சனைக்காக நாளை ஏப்ரல் ஐந்தாம் தேதி திமுக நடத்த போராட்டத்துக்கு பெட்ரோல் பங்குகளின் சங்கம் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் ஆதரவு அதன்படி நாளை பெட்ரோல் பங்குகள் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதாவரத்தில் ரூபாய் தொன்னூத்தி கோடியில் கட்டப்பட்டு வரும் துணை பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைவுபடுத்த துணை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளார் கூட்டுறவு சங்க தேர்தலை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் இலவச கல்வி உரிமை சட்டத்தின்படி இருபத்தைந்து சதவிகித இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்ட ஏழை மாணவர்களின் கல்வி கட்டணத்துக்காக தனியார் பள்ளிகளுக்கு ரூபாய் நூற்றி கோடி வழங்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுக்கான வீட்டு உபயோகத்துக்கான மின்கட்டணத்தை ஒரு யூனிட் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியமில் இருந்து ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்யமாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தொடர்பாக அளிக்கப்பட்ட உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது எனினும் பத்து நாட்களுக்கு பிறகு இதுபற்றி விரிவான விசாரணை நடத்துவதாக தெரிவித்துள்ளது நாடு முழுவதுமே பத்தாம் வகுப்பு கணிதத் தேர்வு மீண்டும் நடத்தப்படாது என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது மாணவர்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ கூறியுள்ளது ஏற்கனவே அமலில் உள்ள தலித் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்டு வரும் இடஒதுக்கீட்டுக் கொள்கையில் எந்த மாற்றமும் செய்யும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என்று ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் பொய் செய்திகளை வெளியிடும் பத்திரிகையாளர்களின் அங்கீகாரத்தை செய்யும் உத்தரவை திரும்பப்பெற பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் காவிரி நதிநீர் பங்கீட்டு தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்த கூடுதலாக மூன்று மாதங்கள் கால அவகாசம் கோரி மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனி மற்றும் தமிழக நாட்டுப்புற பாடகர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் கேதார்நாத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது துணைவரின் கைபேசியை உளவு பார்த்தால் அபராதத்துடன் சிறை தண்டனை அளிக்க புதிய சட்டம் ஒன்றை சவுதி அரசு இயற்றியுள்ளது நில அதிர்வால் ஆப்பிரிக்கா கண்டத்தில் வடக்கு ஏடன் வளைகுடா தொடங்கி தெற்கே ஜிம்பாபே வரை சுமார் மூவாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு பிளவு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவில் இருந்து சீனாவுக்கு இறக்குமதியாகும் வைன் உள்ளிட்ட பல பொருட்களுக்கு வரி விதித்துள்ள சீனாவை வெள்ளை மாளிகை கண்டித்துள்ளது அமெரிக்காவில் பெண் ஒருவர் மூளையில் ஆபரேஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும்பொழுது புல்லாங்குழல் வாசித்த சம்பவம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது தென்மெரிக்க நாடான பொவிலியாவில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் எட்டாக பதிவாகியது வணிகச் செய்திகள் பயணிகளின் கட்டணத்தை உயர்த்தாமல் விமான நிறுவனங்களின் போட்டியையும் கடந்து ரயில்வே கடந்த நிதியாண்டில் கூடுதலான வருவாய் ஏற்றியுள்ளது நான்கு ஆண்டுகளில் அளவு பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதற்கு ஒரே தேர்வு பெட்ரோல் டீசலை ஜி எஸ் டி என்கின்றனர் பொதுமக்கள் இரண்டாயிரெட்டாம் ஆண்டிற்கான முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த இந்திய பத்திர சந்தை முப்பத்தி ஒரு சதவிகிதம் குறைந்துள்ளது உலக நாடுகளில் தனது வர்த்தகம் இருக்கும் அனைத்து இடத்திலும் மறுசீரமைப்பு இருக்கும் நிலையில் இந்தியாவில் முதலாவதாக ஊழியர்கள் பணி அறிவித்துள்ளது அமேசான் விளையாட்டுச் செய்திகள் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் தொடங்க உள்ள ஐ போட்டியின் முதல் போட்டிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை அணியுடன் மோதல் நேற்று மும்பை சென்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு தனது சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவை டெஸ்ட் தொடரில் வீழ்த்தி மூன்றுக்கு ஒன்று என்ற தொடரை கைப்பற்றியுள்ளது தென்னாப்பிரிக்கா தொடர் நாயகனாக ரபாடா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரில் இன்று ஆரம்பமாகிறது இம்முறை ஆண் பெண் இருபாளருக்கும் சரிசமமான தங்கப்பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளதே முக்கிய அம்சமாகும் நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் தொடர் டிராவில் முடிவடைந்தது இதையடுத்து நியூசிலாந்து அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நட்டி என்கிற நட்ராஜ் சில்க் என்ற படத்தில் நடிக்கிறார் காஞ்சிபுரத்தை பின்னணியாக கொண்டு இந்த படத்தின் கதை அமைக்கப்பட்டுள்ளது காலா டீசரில் எம் தோனி நடித்து அசத்திய வீடியோ வைரலாக பரவி வருகிறது காவிரி விவகாரம் தொடர்பாக இரண்டாயிரத்தி நாளில் தங்கர் பச்சான் இயக்கத்தில் பாத்திபன் நடித்து வெளியான தென்சொல் படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு காட்சி இன்றைய நிலைமையை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்